श्री गुभ्यो नम अपारणा सिंधु ज्ञानद शांतरूपिणम श्रीचंद्रशेखर गुर प्रणमा मुदान श्राद्धों के ते तुय आविर्भावते दक्ष यज्ञ नाम पार्तःम अब यगशा की वनक दाक्षायणी एलोम वरवे दक्षण दाक्षायन मतम पार्क அவளுக்கு ரொம்ப குறைவாக போயிடுச்சு அப்பா அப்படி அவமானப்படுத்துகிறாரு நம் பர்த்தா மேலே உள்ள கோபத்தினால என்னை அவமானப்படுத்துகிற அப்படி பண்ணப்படாது அவருக்கு நாம் சொல்லணும்னு கிட்டக்க வந்து அப்பான்னு கூப்பிட்ட கோபத்தோடு பார்க்கறான் தக்ஷன் இவ்வளவு பெரிய யாகம் நடக்கிறது எல்லோரும் வந்திருக்கா உங்கள் மாப்பிள்ளையை கூப்பிடவே இல்லையே அவரை கூப்பிட வேண்டாமா அவர் கூப்பிட்டு அவர் இந்த யாகத்திற்கு வந்து இந்த யாகம் நல்ல முறையில் நடந்து இந்த யாகத்தினுடைய பலனை நீங்கள் பூர்ணமாக அடையணும்னு நான் ஆசைப்படுறேன்ப்பா அவரை அலட்சியப்படுத்திவிட்டோ நீங்கள் இந்த யாகத்தினுடைய பலனை அடைய முடியுமா அவருடைய பேரை மட்டுமே சொல்லி எவ்வளவோ பலனை அடையிறா ஆனால் அவரது முக்கியமான தெய்வம் யாகத்தில் அப்படிப்பட்ட அவரை அலட்சியப்படுத்திட்டு நீங்கள் ஸ்ரேய அடையணும்னு நினைக்கிறது சரியான முறையாப்பா எத்வணம் நாம கிரேரி திருநாம் சகத் பிரசங்காதமா பவித்திர கீர்த்திம் தமலங்கசாசனம் பவானஹோத்வேஷ்டி சிவம் சிவேதரஹா நீங்கள் அவரை அலட்சியப்படுத்தலாமா உங்கள் மாப்பிளை அவரை தெய்வமாக வரவேற்று அவருக்கு காலளம்பி விட்டு என்னை தானம் பண்ணியிருக்கேன் ஈஸ்வரனாக பாவித்துதானே என்னை தானம் பண்ணே அந்த ஈஸ்வரன் என்ன ஆனார் அவரை நீங்கள் கூப்பிட வேண்டாமா யாகத்திற்கு கூப்பிடணும்ப்பா அவரை யாகம் பண்ணினால் அது நல்லதாக முடியாது கர்மப்பிரவர்த்தம் செ நிவத்தம பிரிருத்தம் வேதே விவிச்சோபயலிங்கம் ஆசிரிதம் விரோதிதத்யௌகபதைகர்த்தரி துவயம் ததா பிரம்மணி கர்ம நர்ஷதி அப்பா உபனிஷத்து ரெண்டு வழிதான் காட்டுறது நாம் ஸ்ரேயச அடையிறதுக்கு அந்த ரெண்டு வழியில் கர்மமார்க்கம் ஞானமார்க்கம்னு ரெண்டு அந்த கர்மமார்க்கத்தில் பரமேஸ்வரனை ஆராதித்து நாம் மோட்சத்தை அடையணும் கர்மாக்களை பண்ணி நாம் சித்தசுத்தியை அடையணும் சித்த சுத்திக்கு ஒரே வழி கர்மாக்கள் தான் சித்தசுத்தே கர்மா நது வஸ்தூபலப்தயே அந்த பலன் அடையணும் இந்த பலன் அடையணும் அது அடையணும் இதை அடையணுங்கிறதெல்லாம் அவாந்தர பலம் முக்கியமான பலம் எது யாகத்துக்கு கர்மாக்களுக்கு சித்த சுத்தி தான் அந்த சித்த சுத்தியை வேறு எதுனாலையும் அடைய முடியாது அந்த சித்த சுத்தியை அடைஞ்சி ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம்னு வேதாந்த சிரவணம் பண்ணுறது அதையே திரும்பவும் திரும்பவும் அபியாசம் பண்ணி அந்த ஞானத்தை அடைஞ்சு மோக்ஷத்தை அடையணும் இதுதான் வழி அதில் கர்மாவில் அத்தனை கர்மாவுக்கும் முக்கியமான தெய்வமாக இருக்கிறது பரமேஸ்வரன் இல்லையா அந்த பரமேஸ்வரனை அலட்சியப்படுத்திட்டு நாம் ஒரு பலனை அடைய முடியுமா பாக்கி பலன்கள் வேணால் கிடைக்கிறதோ கிடைக்கலையோ சித்த சுத்தி கிடைக்காமல் போயிடும்பா அப்படி போகக்கூடாது அலட்சியப்படுத்தாதீங்கோ ஒரு கூப்பிடுங்கோ அழுச்சினவான்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போகிறோம் நான் போய் போடனே அழிச்சினம் வந்துடுறேன் அவரை சொல்லுங்கோ நீங்கள்னு கேட்குறேன் வாயே திறக்கல்ல தக்ஷன் பல தடவை சொல்லி பார்த்தால் கேட்கலை பந்துக்களை விட்டு சொல்ல சொன்னால் அப்போவும் கேட்கலை தக்ஷன் ரொம்ப கோபம் வந்துடுச்சு வேணும்னே அலட்சியப்படுத்துறதுக்காகத்தான் அப்பா இப்படி பண்ணுறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு சொன்னால் முதல்லையே சொன்னார் அப்பா யாகம் பண்ணுறார் நாம் போவோம்னு நான் அவர்கிட்ட கேட்ட பொழுது அவர் சொன்னார் நாம் இப்போ போக வேண்டாம் போனால் அவமானம்தான் மிஞ்சும் நீயும் போகாதே போனால் பிராணஹானி வந்துடும் எச்சரிக்கை பண்ணினர் நான் தான் கேட்கலை அப்பா தானே சொன்னா கேட்டுருவார் அப்பா சொன்னா கேட்பார்னு ஒரு அசட்டு தைரியத்தில் நான் இங்கே வந்துவிட்டேன் இப்போது நான் திரும்பவும் அங்கே போனேன்னா அவர் கேட்பார் அப்பாவை பார்த்தியா பேசினியான்னு கேட்டார்னா நான் என்ன சொல்ல முடியும் நான் திரும்பவும் இந்த யாகசாலையிலேயும் நான் இருக்க விரும்பல்ல அங்கேயும் எனக்கு போகிறதுக்கு இஷ்டமில்லை எங்கேயாவது போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி ஈசான திக்கு ருத்ரதிக்கு ஈசானதிக்கை நோக்கி நகுந்தா இத்தியத்வரே தக்ஷ மனூத்திய சத்ருகன்னு க்ஷிதா நிஷசாத சாந்தவாக் அப்படியே நகுந்தா ஈசான மூலியில் நகுந்து மனசில் குமரினா இப்படி ஒரு அவமானம் நமக்கு வந்துடுச்சு இத்தனை பேருக்கு எழுத்தாப்புல வந்துடுத்தேன்னு நமக்கு அவமானமோ இல்லையோ நம் பர்த்தாவுக்கு எவ்வளவு அவமானம் இப்படி ஒரு நிலைக்கு நாம் ஆளாயிட்டோமேன்னு ரொம்ப தாபப்பட்ட அந்த தாபம் என்னாச்சு அக்னியாக ஆவிர் பவிச்சு குபீர்னு எரிஞ்சு போயிட்டா ஒரு க்ஷண்தான் பிரிய சட்டார்ன்னு ஒரு ஜால மாதிரி வந்து எரிஞ்சு போயிட்டா அத்தனை பேரும் அங்கே இருந்தவா அத்தனை பேரும் பார்த்தா அதிர்ந்து போனா அத்தனை பேரும் ததர்சதேகாஹல்மஷாசதி சத்ய பிரஜஜ்வாலசமாதிஜானா அத்தனை பேரும் தாம் ஹே புவிச்சாத்புதம் மஹத் ஹாஹேதிவாதஹா சுமஹா நாயதா ஹாஹான் சத்தம் புட்டா சத்தம் போட்டு மேற்கொண்டு என்ன நடக்க போகிறதுன்னு தெரியலையேன்னு கவலைப்பட்டேன் சடானு யாகத்தை நடத்தி கொடுக்குற தூக்குகள் அத்தனை பேருமாக ஓடி வந்து அது மாதிரி சோமயாகங்களில் நடக்கக்கூடாத சில சம்பவங்கள்லாம் நடக்கிறது அல்லது யாகத்துக்கு பிரதிகூலமாக சிலது நடக்கிறது அப்படின்னா அதற்கேன்னு சில ஆகுதிகள் பண்ணணும்னு ரிஷிகள் சொல்கிறேன் அப்படி வர அத்தனை வந்து மகரிஷிகள்லாம் வந்து யஜ்ஞக்னக்னேன ஜஜுஷா தக்ஷிணாகக்ன ஜுஹாவஹா யஜ்யக்னக்னம்னு ஒரு மந்த்ரம் அந்த மந்திரத்தை சொல்லி ஆகுதி பண்ணணும் அக்னியில் அதாவது யஜ்யத்திற்கு ஒரு இடைஞ்சல் வருது அப்படின்னா அந்த இடைஞ்சலை உடனே நீக்கணும் இல்லாட்டா விட்ட பானம் மாதிரி யஜ்ஞங்கிறது எப்படின்னா ஆரம்பித்தாச்சுன்னா விட்ட பானம் அம்ப விட்டாச்சுன்னா திரும்ப வாபஸ் வாங்க முடியாது அது மாதிரி யாகத்தை ஆரம்பித்தாச்சுன்னா திரும்ப நிறுத்தப்படாது கடைசி வரைக்கும் கொண்டு போய் தான் நிறுத்தணும் அதற்குள்ளே இது மாதிரி இடைஞ்சல்கள் வருது என்ன பண்ணுறதுன்னா அதற்குன்னு மந்திரங்கள் இருக்குது அந்த மந்திரத்தை சொல்லி ஆகுதிகள் கொடுக்கணும் உடனே வந்து தக்ஷணா இருக்கக்கூடிய அக்னியில் ஆகுதிகள் பண்ணுறார் அத்தொரியும் அத்வரியுனா ஹூஜமானே தேவாகா உத் பேத்து இந்த ஆகுதியை உடனே தேவதைகள்லாம் நாலா பக்கமும் தெரித்து போனான் என்ன மேற்கொண்டு என்ன நடக்க போகிறதுன்னு தெரியலையே அப்படின்னு தெரித்து ஓடுறா பிதற்கள் வேறு அங்கே வந்திருக்கா இந்த பிதற்கள்லாம் என்ன பண்ணினால் பயந்து போய் என்ன ஆகப் போகிறதுன்னு தெரியலையினு அங்கங்கே தெரித்து ஓடி போய் ஒளிஞ்சின்ற மகாவிஷ்ணு வந்திருக்கார் அந்த யாகத்திற்கு அவர் நடக்கிறத பூரா பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டார் ரொம்ப வேதனைப்பட்டு அந்த நடந்த யாகசாலையை பார்த்துட்டும் ரொம்ப கவலைப்பட்டார் அப்போது அங்கே ஒன்றும் நடந்தது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்